வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள்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 கொழும்பு நகருக்கும் பரவியது தமிழர்களின் வீடுகள் கடைகள் வாகனங்கள் தீக்கிரக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பிரிட்டிஷ் கயானா விடுதலை அடைந்தது கயானா என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானை தாக்கிய ஏழு புள்ளி ஏழு அளவிலான நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக நூற்றி பேர் கொல்லப்பட்டனர்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 நீர் படிவுகள் இருப்பதை கண்டு அறிவித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு அலெக்சாண்டர் புஸ்கின் ரஷ்ய கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மகா வைத்தியநாதயர் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மனோரமா தமிழ் திரைப்பட நாடக நடிகை இந்நாளில் மறைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கா அப்பா தமிழறிஞர் இந்நாளின் சிறப்புகள் ஆஸ்திரேலியா தேசிய மன்னிப்பு நாள் ஜார்ஜியா தேசிய நாள் போலந்து நாட்டில் அன்னையர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே